அம்பாள் கிடைச்சுட்டா அப்புறம் என்ன வேண்டும் பிரம்மாவுனால எழுதின விழுத்த பிரம்மா எழுதுறவன் பரமசிவனும் சில பேர் சொன்னார் தலையில எழுதின சிவனும் செத்து விட்டானோங்கிறார் அது சிவன் எழுதுவன் என்று சொன்னது ஒருவரான் சொன்னார் எழுதுற வழக்கம் எழுதுவதும் சொல்லிவிட்டார் சுவாமி போன்ற பெரியவர்கள் சொன்னால் பொய்ய தப்ப சொல்வார்களா அவர்கள் பரமசிவனும் எழுதுவதுண்டு விழுதின கட்ட விழுத்த அழிக்க அவர்கள் ஆள முடியாது தான் எழுதின ஜட்ஜிமெண்ட் மாத்த அவருக்கு ரைட் உண்டா ஜட்ஜிக்கு அப்புறம் அவனால முடியாது அதை அழிக்கிறதாலதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை அடிச்சு விடலாம் அது மாதிரி அம்பாள் காலால அழிச்சு நம்ம தலையில சிவனும் பிரம்மாவும் கட்ட எழுத்துக்களை எழுதியிருந்தா அது அம்பாள் காலாலி அஷ்ராண சிவானி தூத்தானி பிரசாது பாஸ்கராச்சாரியும் இருந்தா அம்மா உபாசகர் இப்போ அவர் பேர்ல ஒரு கிராமம் இருக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில் பாஸ்கராயபுரம் தஞ்சாவூர் ராஜா சர்வமானியமா விட்டாள் இப்படிதான் ராஜாக்கள் விட்டா எங்களுக்கு கூட விட்டுருந்தா சமமானியம் இப்பதான் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை பிடிச்சு விட்டாள் ஸ்வராஜ்யம் கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் பலம் என்னன்னா எங்களுக்கு கொடுத்ததான் வாங்கிட்டா எ மட்டும் இல்ல யாராருக்கு ராஜாக்கள் நாள் பெரியவாழ்நாள் தர்மத்தை அனுஷ்டி சென்று வேத வித்தியை கடமை கொடுத்தாள் அதை குடும்பத்தை போய் கொடுக்கலாமோ அதை இன்னும் விடாம இருக்காம அது நல்ல சரியான சத்திரியன் இல்லாதனால புடிங்கிவிட்டாள் அதையும் இருக்கிற போதே சொன்னேன் அவர்களாலதான் கோவில் போயிருக்கு பக்தலத்தால கோவில் இருக்குன்னா பத்தவச்சலம் அவ குடும்பத்தாலதான் சொல்லணும் ங்க கோவில எதோ வந்து ஓடி வந்தார் தம் பொன்பேர்ல நெருப்புப்பட்டா கூட ஓடி வந்தார் ஸ்ரீரங்கத்துல கட்டி நடக்க போறது ஸ்ரீரங்கம் கோவில் ரொம்ப நல்லவர்கள் நல்லவர்களா இருந்தா போருவதா எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் இருக்கவா நான் மாறுத பண்ணிக்க முடியிறதோ முடியல அதே வழிபாடுகள்லாம் நம்ம தேசத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும் அதனால நன்றாக இருக்கும் கூற வளர குளிகள் வளரும் அது ஒண்ணும் சந்தேகம் இல்ல அப்படி சிவாங்க அப்படியே சொல்லிவிட்டாள் கோவில்ல என்னமோ பணத்தை போட்டுட்டாரே நினைக்காதே கோவில் நல்லா இருந்தா அந்த ஊரில் இருக்கிற குடிகள்லாம் நல்லா இருக்கும் அழைகள்லாம் நன்றாக இருப்பாள் அது ஒண்ணும் சந்தேகமே இல்ல கோவில் சுத்தமா இருக்கணும் அந்த பாஸ்கராச்சாரியான்னு வடநாட்டில் இருந்தவர் அம்மால பூஜை பண்றவர் தென்னாட்டில் மகாலிங்கத்தை பூஜை பண்ணணும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணணும் திருச்செந்தூர்ல இருந்து தரிசனம் பண்ணிட்டு திருவடமர்னு காவேரி தீரம் அங்க வந்து தங்கி அவர் இந்த லலிதா சாஸ்திராமத்துக்கு காரன்றி அவர் தான் எழுதியிருக்காரு ஆதிசங்கரன் நினைச்சு நடக்கல இவர் எழுதியிருக்க எழுதியிருக்காருபொழுது ஆயுதம் அர்ச்சனையும் ஊம் அபர்ணாய் நமஹ இந்த ஆயுத அர்ச்சனையில அபர்ணா என்று ஒரு அர்ச்சனை அம்பாளுக்கு அபர் ரெண்டு பதம் இருக்கு அப்பர்ணா போக்கப்பட்ட உடைய பக்தர்களுடைய கடனை போக்கினவள் பக்தர்களுக்கு கடன் அம்பாள் என்று அர்த்தம் ஒரு தை வெள்ளிக்கிழமை என்று இவர் அம்பாளுக்கு காலையில சாசனாவும் பண்றார் இந்த நாம சொல்ற போது கையில புஷ்பத்தையும் குங்குமத்தையும் எடுத்து அர்ச்சனை பண்றதுக்காக ஆரம்பிச்சதே இவருக்கு கடன் கொடுத்தவன் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கினார் பக்கத்து வீட்டில இந்த திருட அம்பாளுக்கு தங்க பீடமும் தங்க கொடையும் தங்க தாராபாத்திரமும் இல்லையே மனைவிக்கு நகை எல்லாம் பண்ணி போட்டிருக்கோமே தங்கத்திலேயே அம்பாளுக்கு இருக்க வேண்டாமான்னு பதினாயிரம் வாங்கி எல்லாம் தங்கமா போட்டு அவர் ஊர்ல உடனே இருக்கு சொத்து அதை போய் வித்து பணத்தை எடுத்துவான்னு மனைவி அனுப்பிச்சிருக்கா மூன்று மாதத்திற்கு முன்பு போய் சேர ஆறு மாதமாகவும் திரும்பி வர ஆறு மாதமாகும் அவள் வருவதற்கு அதுக்குள்ள காலாவதியா போயிடுறது பத்திரம் வாசல்ல வந்து விஷயம் அம்பாளை பூஜை பண்றேன்னு ஏமாத்தி என்ன நாளைக்கு காலாவதியா என்ன பூஜைன்னு இறஞ்சா அப்போ இவன் அபர்ணாயினு இந்த அர்ச்சனை சொல்ல ஆரம்பிச்சார் உடனே அம்மான்னு கூட்டாள் இந்த பூவையும் குங்குமத்தையும் உன் காலில் போட மாட்டேன்றாள் ஏன் நாள் நான் கடன் வாங்கினது என் குடும்பத்துக்கு வாங்கலை உன் பூஜைக்கு வாங்கினேன் அம்மான் கூட்டாள் சிவேன்றாள் பக்தாவுடைய குறையை நீக்கிறவள்னு அர்த்தம் சிவேன்றாள் யத்த உனக்கு வக்கமா இல்லையா மானம் போகையான்னு கேட்ட இப்படி சொல்லிவர் கண்ணால ரெண்டு ஜலம் ரெண்டு சொட்டு ஜலத்தை விட்டுட்டார் அதற்குள்ள கடன் கொடுத்தவருடைய மனைவி அங்கிருந்து அந்த பத்திரத்தை எழுதி குறி ஒரு எழுதி கொடுத்திருக்காரு ராமசரம் நோட்டு அதை கிழிச்சு வரவை வச்சு ஒரு காலில் கொண்டு வச்சு நமஸ்காரம் பண்ணி காலம் கதறினாள் நீங்க தப்பா நினைக்கப்படாது என் குருஷன் முன்போக்கத்துல அதேபடியா உங்க மனைவி கொண்டு வட்டி எல்லாம் செலுத்து வட்டிக்கு வட்டி கூட கொடுத்துட்டாள சமையல் உள்ள வந்து கொடுத்தாள் அதை பார்க்காம வந்து கோபிச்சுட்டார் என் பத்திரத்தை கொண்டு நீங்க அனுகிரகம் பண்ணமுனை பாஸ்கர் ராயர் இல்லையே எங்க காத்துல இருக்காளே எங்க காத்துல இருக்க அம்பூலம் தரேன்னு அதை கொண்டு போய் வந்து நான் வாங்கிக்கிறேன் எங்க ஆத்துக்கார்ட்ட கொண்டு போய் குடும்பம் கவலைப்படுவர் என்று சொன்னாலும் வரவு வச்சு இந்த அம்மா கொண்டு நாடு ஒன்பது மாசம் ஆகுமே வருவதற்கு வந்துட்டாளே இருக்காளே கையில் எடுத்த புஷ்பம் குங்குமம் இதோட அங்க போய் பார்க்கிறாள் அம்பாலே உருடைய மனைவி அங்க வந்திருக்காள் கடம் கொடுக்க உடனே அம்பாலா நமஸ்கரிக்கல பாஸ்கராச்சாரியால் அந்த தம்பதியா நமஸ்கரி என்ன உங்க வீட்டுக்குத்தானே முதல்ல வந்தாள் அம்பாள் உங்களுக்கு தானே தரிசனம் கிடைச்சது ஏன்னா அவா படமா இருந்ததில்லையே தென்னாளா அதனால அவர்களுக்கு முதல்ல தரிசனம் அப்புறம் அம்பாள் கார்ல போய் போட்டு நமஸ்கரிச்சாள் அம்பாளை காணும் மறைஞ்சு விட்டாள் இப்படி என்ன ஆண்டை நடந்திருக்கு அம்பாள் இப்படி அனுபவம் முடிஞ்சிருக்காள் தஞ்சாவூர் ராஜா விட்டாள் அவ சக்தியை நேரம் உணர்ந்து என்ன அவர்களை பத்தி வடநாட்டுல இருந்து வந்தாரு தென்னாட்டுக்காராளுக்கு இந்த வடநாடு தென்னாடு சண்டை இன்னைக்கு உண்டும் இன்னைக்கு இல்லையே இந்திய நாள்ல இருந்தே உண்டும் ஜீவன் விவேக்கைகளுக்கு வரவே வராது எல்லாம் நம்ம சேர்ந்த வாழ்ந்து அண்ணன் விடும் அப்படி வரும் என்ன பண்ணுங்க இவர் நாட்டிருக்கிட்டுவான்கள் என்ன பண்ணா நீங்க தேசத்தில் எங்க பரப்பி பார்த்துட்டு ராத்திரி பூஜை பண்ண போறேன் நீங்களும் உங்க மனைவியும் ஸ்நானம் பண்ணி விட்டு வழியான வஸ்திரங்களை தரிச்சு ஒரு பாத்திரத்தில கண்ணும் இன்னொரு பாத்திரத்தில மாம்சமும் எடுத்து நீங்க ஒரு பாத்திரம் பாத்திரம் எடுத்துவாருமோ என்றாள் அதே மாதிரி தங்க பக்கெட்ல மூடி போட்டு மாம்சம் ராஜாவும் கல்லை மனைவியும் ராஜ மனைவியும் எடுத்துட்டு வந்தாள் ஒன்று அப்படியே உட்காருமோ என்றாள் பக்கத்திலேயே உட்கார சொல்லி பூஜை பண்ணாள் ஆவரண பூஜை பண்ணி கடைசியில் நிவேதன காலத்துல அவளாலேயே தரக்க சொன்னாள் தரந்தா ராஜா கொண்டு வந்த மாம்சம் வெள்ள அப்பமா அந்த ராணி கொண்டு இந்த கல்லுகத்துல பால் பாயசமா இருக்கு உடனே காலப்பிடிச்சுன்னு இங்கேயும் எங்க தேசத்திலயும் இருக்கேன்னு சொல்லணும் ஒரு கிராமத்தை உங்களுக்கு விட்டுட்டே உங்களை சொல்லி இன்னைக்கும் பாஸ்கராயபுரம்னு இருக்கு கும்பகோணத்துக்கு மாயரத்துக்கு முன்னாடி மத்தியில இருக்கு கற்பூரம் உப்பு இந்த ரெண்டையும் தவிர எல்லாம் விளையாங்க அந்த பூமியில அப்படிப்பட்ட பூமி அந்த ஊரும் மாதிரி விளங்கி பார்க்கவே முடியாது கவிவிலேன்னு நேரம் பாய்ச்சலாம் அப்படி வந்து பாயிருது வாக்காலுக்கு வந்து உடனே பாஷனம் அப்படின்ட்ட பெரிய மாட்சேத்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தாள் அப்படி அம்பாளுடைய பெருமை போய் சொல்லியிருக்காள் இந்த தலை வெளிய கட்ட இழுத்த அழிக்க சிவனாலேயும் நாராயணனாலையும் அவனால் தான் முடியும் அதனால அம்பாளுடைய கால பிடிச்சுக்கிறாள் பக்தாள் தான் தோறா சிவானி ீ போ ஜன்மத்துல பண்ணிட்டு பூஜைக்காக மீனாட்சி அருள் புரிஞ்சு அடுத்த ஜென்மத்தில் அக்னிகுண்டத்து பொண்ணாக வந்து உங்களை திருத்தி பண்ணி வைக்கிறேன் போயிட்டாள் அந்த வித்யாவதி மாலையா வந்து மலைய பாடம் பண்ணிட்டாள் அதே மீனாட்சி தான் மூன்று வயது குழந்தையாய் இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பூர்ணாபுத்தி மணி நடனே அங்கிருந்து போய் கட்டினாள் மேல விழுந்தவுடன் அந்த மூன்றாவது ஸ்தலம் மறைஞ்சி விடும் சொன்னாள் பாஜாக்கு பரம சந்தோஷம் ஆனந்த சமுதிரத்துல மக்ரனாய் கூட ரெண்டு வருஷ காலம் இருந்து பரமானந்தத்தை அனுபவிச்சு பரமேஸ்வரத்துக்கு வரணும்னு சொல்லி அவன் மலையன் கேட்டான் இங்கே நல்லா இருந்தது அவள் இந்து தர்மத்தை பாதுகாக்க போறாள் அவள் ஆங்கில சொல்லி இருக்கு ஒரு ஆங்கில அழகா நடந்த போறாள் அவளால் வைதிக தர்மம் ரசிக்கப்பட போனது அதே மாதிரி சொல்றது ஒரு பொ தர்ம கூட இருந்தது கிரிகிட்டம் தரிச்சு வண்கூடி சாம்பரம் போட்டு விருத்தாள மந்திரிகளோட யோசனை பண்ணி அழகா ராஜ்யத்தை அடைச்சின என்ன நல்ல புத்திமான்களோட கூட யோசனை பண்ணி காரியம் செய்யணும் சொல்றத பத்து பேர் காக்க கூடாது ஆலோசன மன்றத்துல சமர்த்தாளான மந்திரிகளை எப்போதும் கூட்டி கூட்டி அவர்கள் அபிப்பிராயங்கள்லாம் கேக்குறது கலக்கி போட்டு குலுக்கி எடுக்கிறதுல அதுல யாருடைய அபிப்பிராயம் நல்லதோ அதே ஒரு பத்து பேர் கேக்குறதுன்னா அது வந்து சர்வெண்ட் எஜமான மாதிரி ஆயிடும் அது வந்து ராஜா மந்திரின்னு ஆகாது ஆலோசன சபைன்னு ஆகாது இப்ப அது மாதிரியெல்லாம் சில காரியங்கள் நடக்கிறதுனால தேசத்துல கஷ்டங்கள் வந்து ஆஜாய்த்து சச்சிவாயுத்தி உபயாத்தின்னு சொல்லி இருக்காங்க இவர் சின்ன குழந்தை ஆகினாலும் மந்திரிகளை கூப்பிட்டு கூட்டு யோஜனை பண்ணி நல்ல புத்திமான்களை கேட்டு கேட்டு காரியங்கள்லாம் பணிட்டு வந்தாள் இப்படி பண்ணின்னு வந்தாள் வயசு நல்ல யோனம் வந்துடுச்சு உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் தங்கள் அப்பாட்ட சொல்லாது அப்பாவும் அம்மாட்ட சொன்னால் அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் வயது என்று சொன்னால் நானும் அதை பத்தி தான் கவலைப்படுறேன் என்று சொன்னால் அப்ப சொன்னாலாம் நான் ஒண்ணு பண்றேன் இந்த குழந்தை தட்டாத்தகை மீனாட்சி திக்விஜயத்துக்காக நான் அப்படி பத்து திக்கலிய ராஜாக்கள் இருக்கிற ஊருக்கு நான் போறேன் எனக்கு அஸ்திரவித்த நன்கு தெரியும் அதுல யாராவது ராஜகுமாரால் என்ன பார்த்ததே இந்த மூன்றாவது ஸ்தானம் மறைஞ்சா அவன் தான் எனக்கு தெரிஞ்சுறேன் அப்படி திக்விஜயங்கிற வியாதத்தில் பரந்து போறேன்னு சைன்யங்களோட சுமத்திங்கிற மந்திரி ரொம்ப வயதும் இருந்த மந்திரி அந்த மந்திரி எல்லாம் ஆயிடுச்சுக்கிண்டு ஏராளமான சைன்யத்தோட அழகான ரகத்துல மத்தியம்தான் கொடிமரம் அவளுக்கு அந்த தேசத்துக்கு பாண்டிய தேசத்துக்கு அந்த கொடிமரத்தோட புறட்டு போனால் ஊத்திருக்கோ ஒண்ணு கொடிமரம் கர்ணலுக்கு யானகற்ற சங்கிலி எல்லாம் கொடிமரம் ஆனால் சங்கிலியெல்லாம் சேர்த்து அப்படி கொடிமரமாக வைத்துக் கொண்டான் அப்படி ஊத்திருக்கோ ஒண்ணு மீனத்வஜம் மத்யம் அதை வீட்டின்றி ஒரு லெக் எல்லாம் போய் பண்ணினால் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்தாள் மறுபடியும் தேவலோகத்துக்கு யோக மகிமையான வரவிட்டாள் என்னமா வரப்பட்டான் பஞ்சாட்சர மகாமந்திரத்தை ஜபிச்சாலாம் நாலு விதமான பஞ்சாட்சரம் தருபஞ்சாட்சரம் பிரசாத பஞ்சாட்சரம் சுத்த பஞ்சாட்சரம் சக்தி பஞ்சாட்சரம் நாலு விதம் அது அப்படி சக்தி பஞ்சாட்சரம் தான் குடும்பிகள் தனு பஞ்சாட்சரம் சாதாரணமா எப்பவும் ஜபிக்கலாம் அதுக்கு ஆச்சாரங்கள் படுக்கல் தேய்ச்சால் தேக்கல்லா சிவா சிவாங்க தனு பஞ்சாட்சரம் ரொம்ப சுருக்கம் சிவா சிவா சிவா சிவா சிவனாமாவே அப்படின்னு பேச்சு புலாக்கள் சொல்லிவிட்டா கூட அது உடனே கஷேமத்தைப்படுத்தும் எப்படியாவது சிவராமா அவரது வாயிலே எப்படியாவும் சொன்னா கூட போடுமான்னு கணக்குல எழுதி விடுவோம் நாம் சிவராமா ஜபிச்சதாக அதனால சிவராம அத்தனை சத்தியும் அது தங்கு பஞ்சாட்சம் அந்த பஞ்சாட்சரத்தை ஜபிச்சு அந்த யோக மகிமையினாலே தேவலோகத்துக்கு போகும் திறமை அடைஞ்சி இந்திரலோகன் நேரம் போய் இந்திரனோட யுத்தம் பண்ணினாள் இந்திரன் உடனே பார்த்தான் வஜ்ராயுதங்கள் எல்லாம் கிழ நமஸ்காரம் பண்ணி கல்பக விரம் காவசி சிந்தாமணியினால பண்ணின பெரிய மாலைகள் இதெல்லாம் கொடுத்து நான் உங்களால தோல்வி அடைந்தேன் ஜெயிக்கப்பட்டேன் சொல்லி நமஸ்காரம் பண்ணி அறிவிச்சார் உடனே நேரம் அக்னியின் நேரத்தில் போனால் அக்னி இதுக்குல அக்னியுடனே பிரீத்தாம்பரங்கள்லாம் கொடுத்து ஸ்வரணங்கள்லாம் எதேஷ்டான் அக்னியின் இடத்துல நிறைய தங்கங்கள் எல்லாம் கொடுத்தான் எவரிடத்துல போனதே நீல பட்டல் எல்லாம் கொடுத்து நீல மணிகள் எல்லாம் கொடுத்து கஸ்தூரி எல்லாம் கொடுத்து எவரிடத்துல இருக்கு கஸ்தூரி நீல மணிகள் நீல பட்டல் எல்லாம் தெற்கு நிக்கல அவன் கொடுத்தான் நிவரி நிக்கிற ஹோழி அவன் நிறுதிங்கிறவன் ராட்சத கோஷ்டன் அவன் விசேஷமா எல்லாம் கொடுத்தான் வருணன் நிறைய முத்துக்கள் எல்லாம் கொடுத்தான் வருணன் வருணன் தான் சமுதிரராட்சி அப்படி வாயு வாயு கொடுத்தான் அப்புறம் உடனே குபேரன் அங்க போய் குபேரத்துல ஏராளமான நிதிகள் பரமேஸ்வருடைய சகாவன் பரமேஸ்வர பிரசாதத்தால் அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யம் இக்விஜயம் பண்ணியோ கோலாறுல தங்கம் எடுத்தோ வளர்றது இல்லையா இந்த லோபிகள் பணம் ஒண்ணும் நினைக்கிறானோ இல்லையோ ஆயிரம் ரூபாய் லோபி நினைச்சா அவனுக்கு லட்சம் ரூபாய்க்கு வளரணும் லோபிகளால் தான் ரொம்ப இருக்குதான் இவன் நினை லோபிகளாலே குபே இருக்கா அதனால நிறைய ரொம்ப கிடக்குது நிறையா இருக்கு எல்லாரும் தூக்கத்தில் போகணும் அதானங்கிறாங்க சீட்டு வேணுங்கிறா மாறோம் அது மாதிரி ஒரே வழியா குவிஞ்சு கிடக்கு அங்க குபேரப்பட்டனம் குபேரம் ஜெயிச்சு ஏராளமான திரவியங்கள்லாம் கொடுத்தாள் அதையும் வாழ்ந்தாள் ஈஷா நதிக்குல பரமேஸ்வரனை ஜெயிக்க கைலாசம் போனாள் தட்டாத்தகே தட்டாத்தகே மீனாட்சிதான் அவள் அங்க போனாள் போன உடனே கனங்களெல்லாம் ஜெயிக்கேஸ்வரோட யுத்தம் பண்ணினாள் நந்திகேஸ்வரால் யுத்தம் பண்ண முடியல உடனே உள்ள போய் மகாலிங்க திருடத்தில் சொல்லுவோம்னு எல்லாருமாக பறந்து போனாளா பூத்த களங்கள்லாம் தானோதயாதி மகா கவ் சம்பியநோவ் தங்கு வாய் பரமீஸ்வரன் நாதன் சோமசுந்தர மூர்த்தியாய் திவ்ய சௌந்தரியம் காலிருந்து தன கூந்தல் நுனி மட்டும் அழகில் அது மாதிரியான திவ்ய சரீரத்தோட உழகார் ஊகாலாய் இவள் எண்ணிக்கை யுத்தத்துக்காக ஜெயத்துக்காக பரம்பாளோ அப்பொழுதே இவள் கண்ணுக்கு தெரியாம இவள் சைன்யத்துக்கு கண்ணுக்கு தெரியாம அதிர்ஷியனாய் கூட கூட கூட கூட போய்டே இருக்கலாம் பரமேஸ்வரன் அங்க போவதான போராட்டத்தில எல்லாம் அவளுக்கு ஜெயமா அவளுக்கு தெரியாது ஹாராசியநாதன் கூட வராம பாண்டியராஜாக்கள் பிரதிஷ்டி ஹலாசியநாதன் ஹலாசியராம பகவானும் இவங்க போற ஊருக்கெல்லாம் வந்து இருக்காள் ஈஷா நதிக்கு போய் கைலாசத்துல போன போக அழகான ரூபத்தோட சுவாமி கூட வந்திருக்காள் நந்தி பிரபுதிகள் எல்லாம் போய் சொன்னானா என்ன சொன்னான் காக்கனும் காற்கனம் கத்தினானாம் கைலாசத்தில் இருக்கிற மகாலிங்கத்திர நடத்துல போய் கிரந்தோ ரட்ச ரட்சேதி எல்லாரும் கால விழுந்து மகாலிங்கத்தில் நடத்துல கைலாசத்துல இருந்த மகாலிங்கத்துல நடத்துறேன் நூலோட கூட ஒரு கன்னிக்கை ஒத்தி எல்லாரையும் கதறடிச்சு நந்தியான எண்ணையும் படுத்தாத பாடுபட்டு விட்டாள் எங்களால தாங்களையும் இருக்கிற மகாலிங்க அப்படி சொல்லிவிட்டாள் ஆலாசியநாதன் சோமசுந்தரமூர்த்தியாய் பதினாறு வயதோட அலகத்தோட வந்திருக்காள் சொன்னோமே அவர் அங்கிருந்து இதற்க வந்து நின்றாள் இந்த தட்டாதகையினுடைய இதற்கு என்ன பண்ண எடுத்து போட ஆரம்பிச்சாள் அகத்தியூர் அவனம் சோமசுந்தர மூர்த்தியா உடம்பெல்லாம் அங்கத்துக்கங்கா அழகோடு எதிர்க்க வந்தது இவளுக்கு அந்த மூன்றாவது ஸ்தானம் மறைந்து விட்டது அது எதை போல அகஸ்தியன் என் முன்னிலையில விந்திய மலை எப்படி போச்சோ அது மாதிரி அப்படி மறைஞ்சு போச்சு அகஸ்தியன் விந்திய மலை வரைஞ்ச பரவல் உறவு இடைஞ்சலா இருந்தது பார்த்தார் உடனே அமிங்கி போச்சு அது மாதிரி அமைஞ்சித்ததுன்னு சொன்னாள் அப்பவும் இவள் அதை கவனிக்காம அம்ப எடுத்து போட ஆரம்பிச்சாள் சுமத்தீங்கற மந்திரி அம்மா அம்மான்னு கூப்பிட்டாள் என்ன அம்ப போடாதீங்க கீழே போடுவோம் இல்லைன்னா கீழே குளிஞ்சுவோ கையை கூப்புவோ அப்படின்னு என்ன இப்படி சொல்றேன் அம்பு போடுற இடம் இல்ல கீழே கட்டிங்கிற கழவர் மந்திரி சொன்னார் என்னன்னு கேட்டாள் உடனத்தை பாருமே நாள் உடனே கீழே சுந்தரா கீழேட்டும் லஜையினால கீழே கொரிஞ்சு நல்லாளா அப்படியே கீழே பார்த்து தன் கால் கட்ட வந்ததால பூமியை அப்படியே தேய்க்கிறால் கீழே கொரிஞ்சு விட்டாள் அம்மாள் தன் தத்தான் என்ன உடம்பா அழகாம் அவுடனே பரமேஸ்வரன் பார்த்தாள் அம்மான் கூப்பிட்டாள் என்ன உயிருக்குடும்பம் நாங்கள் அங்க சாமான் பண்ணி கொடுக்க மாட்டாள் பண்ணுவாள் அதுக்கு நீங்க பிரம்மலோகம் வைக்குண்டிலிருந்து விஷ்ணு பார்த்தால் சரஸ்வதியை சேர்ந்தவள் திருமாவை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு எட்டாவது நாள் திங்கக்கிழமை என்ற தினம் கல்யாணமையும் சொல்லிவிட்டாள் தோஷப்பட்டு இத நேரம் அம்மாட்ட போய் சொன்னாள் காஞ்சனி சொன்னாள் மீனாட்சி சோமசுந்தர மூர்த்தியா திருமுகத்தோட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பரவ சொல்லி விட்டாள் சோமவார தண்ணி ஒரு விஷயம் காஞ்சல உடனே கல்யாண மண்டபங்கள்லாம் நிர்மாணம் பண்ணி தேவத்தைகள்லாம் வருவாள் தனித்தனி ஒரு பெரிய கிரகம் நாராயணகு மகாலட்சுமி குரு கிரகம் சரஸ்வதி குரு கிரகம் இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் கிரகம் பூத்த கடன்கள் நாராயணகு மகாலட்சுமி குரு கிரகம் சரஸ்வதி குரு கிரகம் இப்படி இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் கிரகம் பூத்த கடங்கள் வரவாறு எல்லாம் ஒரு வாரத்துக்கு சக்கரல ஏற்பாடு பண்ணி கல்யாண மண்டபங்கள்லாம் பண்ணிவிட்டாள் வயதான லக்னம் வந்து வரக்கானும் குழந்தைய கூட்டு காட்டாள் என்னுடைய அம்மா நீ பாட்டுக்கு சொன்னேன் நான் குழந்தை பயிற்ச கேட்டுன்னு எல்லாம் பண்ணிவிட்டேனே உன்னே காடுவே என்றாள் ஆயா வரணவம் நினைச்சா உடனே ஒரே கணக்கான சக்தி குபேர்தம்பா பரமேஸ்வருடைய சகா குபேரன் ஏராளமான ஐஸ்வர்யம் உள்ள குபேரனை சகாவா உடையவன் பரமசிவன் அவனுக்கு நாம் சின்ன முறையில் நடத்தப்படாது பெரிய முறையில் இருக்கணும் அப்படி பாட்டு ஆண்டு தானே கொடுக்கணும் அதனால நம்ம ராஜ குடும்பத்தில் செய்யறதை வாங்கிக்கிறதுக்குள்ள மதிப்பு அப்படி நடத்தணும்னு அழகா நடத்தி உபரிக்கிறேன் ஒரே வழியா தேவ கணங்கள் வருது கோஷ்டி கோஷ்டியா வருது ஒரே சம்பவம் மகாதேவா மத்தியா மகாலிதா சாம்பா சிவா சிவா சிவான் சிவனாமாத்து நாதனை கூட்டாள் ஒரு பெரிய கோஷ்டி லட்சம் பேர் வரும்போதும் அதுவும் தடுப்பு வராரு அவர்தான் சோமசுந்தர மூர்த்தியான்னு ரொம்ப நன்றாக இருக்கேன் ஒரு சின்ன குத்தையை காட்டி இதுதான் பால் கடலான்னு இது ஏதோ சாமான்யமா ஒரு பஜனை இது மறுபடியும் இன்னொரு கோஷ்டி பிரமாணமா வருதுராட்சம் கல்லி செடியாள் பார்த்ததே கற்கேக்காள் என்ன பார்த்தவரை தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்னமே அழகிருக்க முடியாது பெருமை இருக்க முடியாது உடனே காஞ்சமாலே அத்தியந்த காலமாட்டு மேலாம் கீது திவ்யமான முகம் அழகான முத்தாஹாரங்கள் சொன்னங்கள் ரெண்டு கைகள் அழகான கைகள் ஒன்பதுன்னு சொல்லி கொடை பிடிக்கிறான் அந்த குடை காம்பத்தனம் வச்சு அழைச்சிருக்கு குடையெல்லாம் நவரத்தனங்கள் வச்சு அழைச்சிருக்கு பெரியடையை அவன் சுவாமியுடைய முழங்கால்தான் இருக்கான் வயது அவன் பெரிய கொடையை பின்னாடி தூங்கி வரான்ஸ்வரன் சொல்லி அடிச்சாள் சாட்சாத்து நாராயணன் மகாலட்சுமியோட வந்துவிட்டாள் அங்கு இருக்கிற பாரசுலாம் வந்துட்டாள் திருமா சரஸ்வதியோடு பிரம்மலோகத்தினோட வந்துவிட்டாள் இந்திரன் இந்திராணியோட வந்துட்டாள் எல்லாரும் வந்தாள் பருவகங்கள் எல்லாம் திவ்ய ரூபத்தோட கல்யாணத்துக்கு பரமேஸ்வரர் ஆத்தியம் எல்லாரும் அழிச்சு மண்டபத்தில் இறக்கி சரஸ்வதி தேவி ஸ்நானம் பண்ணி வச்சாலும் தட்டாத்தக மீனாட்சிக்கு ஸ்நானம் பண்ணி அலங்காரங்கள்லாம் மகாலட்சுமி வந்து பூச்சூட்டி கும்பங்கள்லாம் விட்டு அங்கிருந்து அழிச்சல் வந்து மாலை போட சொன்னாள் மாலை போட்டு ஊஞ்சது நடந்துதான் இந்த மாலை போடுறத பத்தி சொன்னால் பரஸ்பரமஜ ூத்தி சமஸ்தோ